நாட்டு நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளவில் கடலை மாவு முக்கால் கப் அரிசி மாவு கால் கப் தயிர் கால் கப் உப்பு ருசி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கேரட் ஒன்று பீன்ஸ் ஐந்தாறு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறுதளவு கொத்தமல்லி சிறிது எண்ணெய் பொறிப்பது தேவையான அளவு செய்முறை முதல்ல இந்த கடலை மாவு அரிசி மாவு நல்ல ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாட்டேன் கலந்துவிட்டு மிளகாய் தூள் கலந்துருவோம் கெட்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இந்த அந்த பகோடா பதத்துக்கு அந்த மாவை நல்லா பெசஞ்சு வச்சுப்போம் அதை பெசஞ்சு வச்சுட்டு காயெல்லாம் பொடியா இந்த கேரட் துருவிக்கலாம் பீன்ஸை பொடியை கட் பண்ணிடலாம் அந்த வெங்காயம் பொடியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு கருவேப்பில குரத்தப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு வச்ச மிளகாயும் பொடியை கட் பண்ணி போட்டு இதெல்லாம் மாவில் அப்படி எடுத்து நல்ல மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிவிட்டு சாப்பாட்டை வச்சுட்டு வானல் வச்சு வானலில் வானல் காய்ச்சதும் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இதை அப்படியே கிளி கிளி போட்டு எடுத்தோன்னே ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தி கதம்ப பகட தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்